வணக்கம் நச்சினை இணையதள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்த்த வணக்கம் கிராமங்களின் வேளாண்மை தொழில் முடக்கமாகிறபோது அந்த விவசாயிகளின் வாழ்க்கையோடு இணைந்திருந்த பிற தொழிலாளர்கள் எத்தகைய நிலைமைகளுக்கு ஆளாக வேண்டியுள்ளது என்பதை மண்ணை சார்ந்தே வெளிப்பாடு செய்திருக்கிறேன் இவர்களில் புயவர்கள் வண்ணார்கள் நாவிதர்கள் ஆசாரிகள் கொல்லர்கள் அருந்ததியினர் வலையர்கள் குறவர்கள் என தத்தமது தொழில்களை நகரங்களை நோக்கி சென்று அமைத்து கொண்டு புதிய பாணிகளில் செயல்படுபவர்களாய் ஆகியிருப்பதையும் வகைப்படுத்தியிருக்கிறேன் பாகப் பிரிவினைகள் பங்கு தகராறுகள் என்றெல்லாம் விவசாயிகளின் வாழ்க்கையிலே நிகழ்ந்து அதன் மூலம் குடும்பங்களுக்குள் உண்டான போராட்டங்களையும் அவர்களின் ஆசாபாசங்களெல்லாம் சிதரி சகோதர உறவுகள் உருமாரி கோர்ட்டுகளிலும் காவல் நிலையங்களிலும் அலைக்கழிக்கப்படுவதையும் மண்ணை தாய்மடியாக கருதிய நிலையில் இருந்து பிறழ்ந்து அதை அடிதடி களங்களாக ஆக்கி கொண்ட ரணங்களையும் நான் காட்டியிருக்கிறேன் பாமரர்களையும் ஓரளவுக்கு படித்தவர்களையும் கொண்டதாக விளங்கும் கிராமங்கள் காலத்தின் தாறுமாறான வேகத்தில் சிக்குண்டு அரசியலின் பாதிப்புக்கும் ஆட்பட்டு ஜாதி மதம் இனம் என்னும் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு சதுரங்கக்காய்களாக சதிராடப்படுவதையும் உணர்த்தியிருக்கிறேன் மண்ணின் பார்ப்புகளாய் விளங்கிய கிராமங்கள் அங்கு வாழ்ந்த மக்கள் அனுபவங்களால் கண்டெடுத்து பயன்படுத்திய பழமொழிகள் விடுகதைகள் ஆடல்கள் பாடல்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உள்ள தத்துவ நடைமுறைகள் எல்லாமே எனது நாவல்களில் எளிதாக காண கிடைக்கின்றன அத்துடன் மாழவும் முடியாமல் மேலவும் முடியாமல் பிரச்சினைகளின் அழுத்தத்தால் கசைக்கு பிழியப்படுவதை மனித நேயத்தை தக்க வைத்து கொண்டு அவர்கள் வாழவும் முடியாமல் தவிக்கின்ற வேதனைகளை இயல்பு குறையாமல் நான் வரைந்து காட்டியிருக்கிறேன் இந்த மண்ணின் மாண்பானது அந்த மக்களின் பண்பாட்டிலும் பழக்க வழக்கத்திலும் குலதெய்வ வழிபாடுகளிலும் நம்பிக்கைகளிலும் பக்தி உணர்விலும் இன்னமும் கூட வலுவாது தத்தளிப்பதையும் அவர்களது மனிதாபிமானமும் மனித ஆற்றலும் எந்தெந்த நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த மண் சார்ந்தே கிழக்கு வானம் அன்றாடம் சூரிய குங்குமம் சூடும் அழகை காட்டியிருக்கிறேன் உழைக்கும் மக்களின் பாதங்களில் உள்ள சேற்றுத் துகள்களுக்குரிய சிறப்பையும் காலத்தின் நெற்றியில் அவையே திலகங்களாக வேண்டும் என கருதுகிற இளைய குல பிரதிநிதிகளையும் படைத்து தந்துள்ளேன் நியாயமான கோரிக்கைகளை நெஞ்சங்களை நிமிர்த்தி கேட்டு ஒரு ஒப்புதலோடு அமைதியாக கலைந்து சென்ற எங்கள் விவசாயிகளை வஞ்சகமாக சுட்டு அரசாங்கத்தின் நீதிக்கு புறம்பான செயல்பாட்டையும் நான் வன்மையாக கண்டித்துள்ளேன் கொங்கு மண்டலத்தின் முக்கிய மையமான தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவை நகரையே திக்குமுக்காட வைத்து தங்களின் சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் அரசுக்கு எளிய விவசாயிகளின் வலிமையை உணர வைத்த ஒற்றுமையையும் காட்டியுள்ளேன் நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது எனும் பிரகடனம் எத்தகைய விளைவை ஏற்படுத்தியது என்பதையும் பதிவாக்கியிருக்கிறேன் எல்லா சமூகத்தவர்களும் பாரபட்சமின்றி எனது நாவல்களில் அங்கம் வகிக்கின்றனர் உயர்வு தாழ்வுகளின்றி பேதங்கள் இன்றி அவர்களது மத்தியிலிருந்தே அவைகள் சொந்த பந்தங்களாய் அவர்களின் பாடுகளையே பேசி வந்துள்ளன தலித்தின மக்களும் பிராமண மக்களும் கதாபாத்திரங்களாகி சேரி புறங்களும் அக்ரஹாரங்களும் எனது களங்களாகி நடுநிலைமையை வெளிக்கொணர்ந்து காட்டியிருக்கின்றன வீடுகளும் கூரை சாலைகளும் மேடுகளும் பள்ளங்களும் மதகுகளும் வாய்க்கால்களும் குளம் குட்டைகளும் என்று மண்ணின் மீது காணப்படும் பற்பல அமைப்புகளும் என்னுடைய பரந்துபட்ட பார்வையிலிருந்து விடுபடவில்லை இயற்கை வளத்தை நிறையவே கொண்ட இந்த வட்டாரத்தில் மழை வெள்ளத்தை உரிய தருணங்களில் தேக்கி வைத்து வேளாண்மை தொழிலுக்கு ஏற்றபடியான வழிவகைகளை செய்ய தவறியதையும் சுட்டியிருக்கிறேன் வாக்குறுதிகள் தந்து ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்குச் சென்றோரெல்லாம் ஆக்கபூர்வமான சட்டத்திட்டங்களை அணைக்கட்டுக்கள் போன்ற அறிவார்ந்த செயல்பாடுகளை அறவே புறக்கணித்த போக்குகளையும் எனது கதாபாத்திரங்கள் மூலம் சொல்ல வைத்திருக்கிறேன்